ராமானுசன் தாழ் பிடித்தார் பிடித்தாரை பற்றி நன்னும் திருவுடையோம் என்ற கிரமத்திலே நமக்கு கோல் விழுக்காளாக அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது அந்த முறையில் அடி எனக்கு இட்ட மிக சீக்கிரமாக செய்து அதை நிறைவேற்றுவேன் அருகே இட்ட பணியானது ஆழ்வானின் அருளி நிர்வாகங்கள் அதில் குறிப்பில்லாமல் சொல்ல முடியாது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ற முறையிலே உருடைய அனுமதியை பெற்றுக் ஏன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும் சுவாமி அழகாக சாய்ச்சா தலைமை ஆச்சரியமான உரையாக இருந்தது வழிவர வேண்டிய ஆச்சரியமான கட்டுரையாக இருக்கின்றது ஆழ்வானுடைய திருநாமே அருளை செயல் ஈடுபாட்டின் காரணமாகத்தான் வந்தது என் காரணத்தினாலேதான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு பெருமை எம்பெருமாநாடை நூத்தி ஏழு பாசரத்தாலே பேச ஆழ்வான் பெருமையை பேசுகின்ற பொழுது மொழியை கடக்கும் பெரும் புகழான் எத்தோ வாச்சோ நிவர்த்தன அப்பிராபிய மனதா தகா என்று வேதமானதை கை மாதிரியாக ஆழ்வான் பெருமையை பேச முடியாதுன்னு சொல்லுகிறார் ஆனால் என்ன சொல்றார் கேட்டால் மொழியை கடக்கும் புகழான் பெரும் புகழான் என்று போடுகிறார் நாம் என்ன பார்க்க வேண்டும் கேட்டால் இதுல புகழ் கிடைச்சதவருக்கு பெரும் அடிப்படையத்தை சொந்த வார்த்தை ஒண்ணு கிடையாது நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்ற கண்ணிகாசுரத்தில் அங்கே வியாக்கியான காட்டுகிறார் எடுத்துக்காவது நன்மையால் மிக்க நான் எடுத்துக்காட்டு யார் என்று கேட்டால் குரத்தாழ்வார் என்று காட்டப்படுகிறது உரைகளிலே நம்பிள்ள உரையில நாலு வகைப்பட்ட வேதத்துக்கு வியாகபதம் செய்ய வல்லவர் யாரு குரத்தாழ்வான் போன்றவர் என்பதாக நம்பிள்ளை ஈட்டு வியாக்கியான இருக்கிறது அது காட்டப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பிரியவா சாம்பலம் வியாக்கியானிருகாசங்கள் புராணங்களிலே பூர்ண பாண்டித்யம் உள்ளவராக காட்டுகிறார்கள் எப்படி என்று கேட்டால் சொல்லிவிட்டு அவர்கள் ஆகிறார் ஜனகராஜன் திருமகள் போன்றவர்கள் என்பதாக வியாக்கியானம் காட்டப்படுகிறது பிரிவாச்சு காட்டுகிறார் ஆகையினாலே நன்மையால் மிக்க நான்மறையாளருக்கு யார் விஷயம் என்று கேட்டால் ஆழ்வான் விஷயமாக காட்டுகிறார் பிரிவாச்சி அம்மளே காட்டுகிறார் இத்தால் சொல்லி தாயிற்று வேதார்த்த தாற்பயம் கைப்படுகை அனுஷ்டிக்க வல்லவர்கள் எப்படி என்று கேட்டால் போன்றவர் என்பதாக சொல்லி காட்டுகிறார் திருமலை வியாக்கியான ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இவைகளிலே பூர்ண பாண்டித்யமும் வேதத்தின் உட்பொருள் கைப்பட்டவர்கள் அவர்களாகிறார் குரத்தாழ்வான் போன்றவர்கள் என்பதாக சொல்லி மறுபடியும் பெரியவாச்சா திருமாவை வியாக்கிய பாசுரங்களிலே தோய்ந்து உருகும் நெஞ்சை உடையவர் அதனாலதான் பெரும்புகள் உண்டாயிற்றார் நம்மாழ்வார் போன்றவர் என்பதாக காட்டுகிறார் அதனால் எம்பெருமானார் ஈடுபட்டாரா இப்படிப்பட்ட ஈடுபார்க்கு பெயர் வைத்தார்களான் என்ன வேடிக்கை காலத்துக்கு அப்புறம் முதல் ஆழ்வான் என்று பெயர் பெற்றவர் கேட்டால் குரத் ஆழ்வான் அப்படி திருநாமத்தை எம்பெருமானாரே சாத்தியதாக ஒரு குறிப்பிடுகிறது அடிவர்களை வருகின்ற பொழுது அங்கே அழகாக காட்டுகிறார் இவர் குரத்தாழ்வான் போன்றார்ந்த உடனே எதிர நடந்தது பதில் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் சிறுபாய் நடந்தது என்பதாக சொல்லி கிடாம்பியாச்சாரி செய்தார் என்ன விளக்கம் அளித்தார் வியாக்கியான சொல்ல தொடங்கி பாட்டை எண்ணி எண்ணி அப்படி நம்ம நிறுத்தி விட்டாரா ஆகையினால படித்தார் நிறுத்தினார் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார் கண்ணுங்கண்ணீருமாய் இவ்வாழ்வாரும் ஒருவரே என்று அவருக்கு தசை இருக்கின்றது அதில மூழ்கினார் மதி மயங்கிறார் என்பதாக காட்டப்படுகிறது உடனே விளக்கம் தெரிவிக்கிறார் அதன் அர்த்தம் உள்ளே ஓடி நெஞ்சிலே ஓடின காரணத்தினாலே உள்ளார் இதன் காரணமாகத்தான் அவருக்கு ஆழ்வான் என்று வந்துதான் அந்த பாவ விருத்தி இருக்கின்றது ஆழ்வாருடைய பாவ விருத்தியை நம்மால் சொல்ல முடியுமா என்று சொன்னாராம் குரட்டாழ்வார் பின்பு இன்றைக்கு என்ன மேல என்னாச்சும் கேட்டார் இன்னைக்கு இதோட போறோம் நாளை பார்த்துக் கொள்வோம் மேல சொல்ல முடியாது இதுக்கப்புறம் இந்த விவரங்களை எங்க பார்க்கிறோம் என்று கேட்டால் திருவிருத்தவ் யாக்கியான தொண்ணூத்தோராம் பாசுரத்தில் இங்கு பார்க்கின்றோம் இப்படியாக ஆழ்வார் பாசுரங்களிலே ஆழ்வானுடைய ஈடுபாடு இருக்கின்றதே அது மாதிரி கிடையாது என்பதாக பாசுரங்களுக்கு ஆழ்வான் ஒரு பணித்தானாம் என்பதாக குறிப்பிடுகின்றது ஒரு ஊர் சொன்னதுனால பல ஊர் சொல்லிருக்கிறார் ஒரு ஒருவர் இப்படி இருக்கு இவர் கண்ட உரையே என்ன கேட்டால் ஒன்பதாயிரம் படி இருபத்தி நாலாயிரம் படியில அந்த ஆச்சார்கள் ஏற்றுக்கொண்டு அப்படியே கொடுத்ததை பார்க்கின்றோம் உதாரணமாக உளநலில் உடன் பின்னாடி விண்ணப்பிக்க போகிறேன் பதயோஜனை ஆழ்வான்படி என்பதாக குறிப்பிடுகின்றது அத போல முனிய நான் முகரை பார்க்கின்ற பொழுது இவர் வியாக்கியானுடைய சிறப்பு இருக்கின்றது அதெல்லாம் காட்டப்படுகிறது இனி விஷயத்தில் வருவோம் ஆழ்வானுடைய வழக்கத்தை என்ன பெருமை என்ன தரிசிறப்பு என்று பார்க்க வேண்டும் முதலாவதாக ஆழ்வியான் வியாக்கியானம் காட்டுகிற பொழுது தமிழ் இலக்கண ரீதியிலே வியாக்கியானம் காட்டுவார் அதுக்கு ஒன்று ரெண்டு சாம்பிள் இடையே அல்லும் நான் பகலும் இடைவீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே திருவாய பாசுரம் இங்கே நம்பியே என்ற பதம் அதுக்கு ஆழ்வான் அழகாக விளக்கம் எப்படி என்று கேட்டால் நம்பியே என்ற ஏக்காரத்தை அசைவிலையாக கொள்ளாமல் பிரியாக கொண்டு உரை செய்கிறார் புறத்தாழ்வான் அசைநிலை என்ன சொல்ல வேண்டும் இலக்கணத்திலே அசைநிலை என்றால் பொதுவாக சொல்றது பிரிநிலை என்று கேட்டால் பிரித்து தனியாக சொல்லுவது அப்போ நம்பி நம்பியாரம் இருக்கின்றது அந்த ஏகாரத்திலே நம்பி என்ன பண்ணுகிறார் தனியாக பிரித்து காட்டுகின்றார் அதனால ஆழ்வான் நம்பியே என்று இயல்பாகவே இவர் பூர்ணரானவர் என்பதாக காட்டுகிறார் பார்க்கிறோம் கர்மவன் பாசம் கழித்துழன் உய்யவே திருமலை அதுவே அடைவெது திறமை என்பது பாசுரம் இங்கே உயரத்தை கொண்டு அழகாக அவர் எம்பெருமான போல் அசையாக கொண்டு கருமவன் பாசம் கழிக்கைக்காகவும் உழன்று என்று இவர் பொருள் சொல்லவில்லை எம்பெருமானாருடைய உரையில அங்க உய்யவே அடை திறமை வருகிறார் கேட்டால் அதை அசையாக கொண்டு கருமபன்பாஷன் கழிப்பதற்காகவும் உடன்று உயிக்காகவும் தான் அங்கே வந்தாரு கேள்வியாக கொண்டு நம்மால் செய்து முடிக்க முடியும் கரும மன் பாஷன் கழிப்பொழுது நம்மளால் முடியுமா என்பதாக அதை கேள்வி கேட்டுக்கொண்டு திருமலையை சாரும் அது ஒழிய முடியும் என்பதாக சொல்லிக்கொண்டு அதனால் கேட்டால் ஆகையினாலே அங்கே என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார் ாலேகம் அந்தவர்களுக்கு அதுக்கு மேல விளக்கம் என்ன என்று கேட்டால் இது நம்மால் செய்து முடிக்க முடியுமோ திருமலையை சார்ந்த மொழி காரணத்தினாலே இலக்கண அறிவோட இங்கே வியாக்கியானம் பண்ண பெருமையானது ஆழ்வானையே செருகின்றது இதை அடுத்தபடிய முதல்ார்களை இசகார என்பது திருப்பான்வாரை பத்தர் என்பது பெரியாழ்வாரை என்று ஆழவந்தாரோட நிர்வாகம் ார் அதை ஏற்றுக்கொண்டு புதிய வழியை காட்டுகிறார் என்ன என்று கேட்டால் அந்த காலத்திலே உள்ள சுவாமியார்களே அவர்களையே உதாரணமாக பார்க்கிறோம் ஆழவந்தார் வழியை பின்பற்றிக் கொண்டு புதுமை படைக்கிறார் சுவாமி போராட்ட ஆழ்வார் இவரிடம் அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது இங்கே பராமல பாலை தமிழ் இசைகார்கிறது திருவரங்க பெருமாள் அரைகரை பத்தர் என்கிறது சொல்லிக்கொண்டு அந்த நாளிலே ஜீவி எடுக்கிறார்களே உதாரணமாக காட்ட போல் இன்னொன்று பக்தர் கேட்கிறார் அவரே சிறுமா மனுஷரா என்ன ஆண்டா இருக்கின்றது அது யார் கேட்கிறார் அதுக்கு ஆழ்வெல்கிறார் நம்மை போல உயிர் நிலைப்பதற்காக உண்பதும் பருகுவதும் இருந்தாலும் பகவத் கீழே ஈடுபாட்டை பார்த்தால் நித்தி சூழலை ஒத்தவராய் ஆண்டான் அருணால பெருமாள் எம்பெருமானார் கோவிந்த பெருமாள் போன்றவர்கள் என்பதாக சொல்லி அக்காலத்தில் உள்ளவரையே காட்டுறார் மூன்றாவதாக ஆழ்வாருடைய வியாக்கியான புதுமை என்ன என்று கேட்டால் ராமாயண பாத்திரங்களை எடுத்து காட்டி விளக்கத்தை கொடுக்கிறார் சுவாமி புரட்ட ஆழ்வார் வீட்டிலே பெரியவா சாம்பிள்ளை உரையிலேயும் ராமாயண பாத்திரம் எடுத்து காட்டப்படுகிறது ஆனால் போக்குருவாக்கிறார் என்று கேட்டால் தான் அதை ஆரம்பித்தார் பின்னாடி வருகின்றதே அதற்கு அழகாக காட்டுகிறார் சயமே அடிமை இளைய பெருமாளை கோதில் அடியார் சத்துருகன் பார்க்க போகின்றோம் தனி நிர்வாகங்களில் ஆச்சரியமாக உண்டு அது சில இடத்துல எம்பாருக்கு வேறுபாடு பார்க்கலாம் ஒரு சில உயர் நலம் விட்டார் சரியில்லை உயர் வர உயர் நலம் உடையவன் வரலாம் இந்த பாசுரத்தை உயர்வர உயர் குணம் உடையனாலும் பொருந்த செய்யும் ஆனால் ஆழ்வார்ப்பு சாதிக்கல உயர் நலம் என்று சாதித்திருக்கின்றார் ஆகையினாலே இதற்கு மேலே உயிர்வில்லை என்னும்படியாகிய குணங்களை உடையவன்பது வியாக்கியான பிள்ளை பிள்ளை ஆழ்வார் நிற்குணம் என்பார் மிடத்தை பிடித்தார் போல ஆழ்வார் நலமுடையவன் என்றபடி கண்டாயே என்று வியக்கிறார் எடுத்து எடுப்பிலேயே இப்படி சாதிக்கிறார்ப்பாக சொல்லி வியந்து ஈடுபடுகிறார் பார்க்கிறோம் ஏனென்று அத்வைதிகள் குணங்களே கிடையாது நிற்குணர்கள் என்று கூறுபவர்களின் கழுத்தை நெறிப்பதை போல தொடங்கும் போது நலமுடைய சொல்லி வியன்று பேசுகிறார் ஏன் கேட்டால் வியாக்கியான ஈடுபடுகிறார் அவர் ஈடுபட்ட காரணத்தினாலே தான் அவருக்கு அருமை தெரிகின்றது அடுத்தபடியாக இன்னொரு ஆச்சரியமான விஷயம் உழநலில் உளன் அவன் உருவன் உளன் என்றாலும் அவன் இளன் என்றாலும் அவன் இருக்கான் இருக்கான் நீ இல்ல இருக்கான்னு தெரிவிக்கிறார் நிர்வாகம் எப்படி அந்த நிர்வாகத்தை நஞ்சியோட ஒன்பதாயிரம் காட்டுகிறார் மற்றவா காட்டல இதே வியாக்கியானதான் இல்லாத இருந்திருக்கு ஆனாலும் நஞ்சியர் உத்தர விரும்புகிறார் என்று கேட்டால் இது வந்து ஆழ்வானுடைய நிர்வாகம் என்று குறித்து காட்டுகிறார் லௌகீகத்தில் ஆங்கில படிப்பில் கேட்டால் ஒரு கருச்சன்னா உடனே யார் சொன்னாலும் சொல்ல வேண்டும் மாமனர்கள் வியாக்கியான தவறாம பார்க்கலாம் கொடுப்பார் ஆனா இங்க அது இல்ல நஞ்சியர் காட்டிருக்கார் பார்க்கிறோம் இறைவன் ஒருவன் இளன் என்று கூற விரும்புகிறாயா கூற விரும்பும்னு எப்படி கூறுவாயின் எம்பதுவான் இல்லையில விரும்புகிறாயே எப்படி சொல்லுவாயின்னு கேட்கிறார் உளன் என்று சொல்லால் இவன் என்று சொல்லுகிறாயா அல்லது இளம் என்று சொல்லுகிறாயா என்று கேள்வி கேட்கிறார் ஏனென்று கேட்டால் உளன் என்றால் எப்படி இறைவனுடைய உண்மை தேருமோ அப்படியே இளன் என்றாலும் இல்லை என்றாலும் அதுவே தேரும் என்று ஆழ்வான் தர்க்கமுறையிலே காட்டுகிறார் நம்முடைய வியாச்சியான தமிழ் மரபுல தர்க்கமுறை கிடையாது நம்ம ஆச்சாரம் கொண்டு விளக்கம் இருக்கிறார்கள் அதனால முதல்ல பார்க்கலாம் உதாரணம் காட்டுகிறார் கூட தாழ்வான் குடம் என்று குடம் இல்லை என்றால் குடம் இங்கு இல்லை சொல்லாமே தவிர குடம் என்று சொல்ல முடியாது என்ன காரணம் என்று கேட்டால் உலகத்திலே இல்லாத பொருளுக்கு பேர் கிடையாது இருந்தால் தான் இருந்தால் தான் அது குடம் என்று பெயர் செய்யும் இப்ப இல்லாமல் இருக்கலாம் இங்கு இல்லாமல் இருக்கலாம் ஆகினாலே குடம் இல்லை என்று சொல்ல முடியாது எப்படி என்று கேட்டால் பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஆகையினாலே குடம் என்ற பொருள் உலகில் இல்லையானால் குடம் என்ற சொல்ல பயன்படுத்த முடியாது பெயர் வரச் செய்யும் ஆகையினாலே உலகில் இல்லாத பொருளை நாம் அறிய முடியாது என்று காட்டுகிறார் குறத்தாழ்வார் அதற்கு பேர் வைத்தும் கூற முடியாது எப்போது ஒரு சொல் வந்து விட்டதோ அப்போது அந்த பொருள் உலகில் இருந்தே ஆக வேண்டும் என்று ஆழ்வான் தற்கே காட்டுகின்றார் இறைவன் உடனே சொன்னாலும் எம்பெருமானே சொல்லுகிறாய் என்பதாக காட்டிக் கொடுக்கிறார் இது ஆழ்வானுடைய ஆச்சரியமான நிர்வாகம் அஞ்சு வியாக்கியானங்களும் இதுதான் சொல்லப்படுகிறது ஆனால் நஞ்சி ஒன்பதாயிரப்படையில்தான் திருமலை அதுவே அடைவது பார்த்தோம் பிரபலமான கர்ம பாசத்தை போக்கி அடிமை செய்து உஜ்ஜீவிக்க திருமலகனை அடைவதே செய்யக்கூடிய எந்ததுக்கு பொருள் அங்கே ஆழ்வார் என்ன செய்கிறார் என்று கேட்டால் ஆழ்வான் காட்டுகிறார் இது நம்மால் போகுமோ நம்மால் முடியுமோ திருமலை ஆசிரியப்பதே தவிர வேறு வழி எழுபதாக சொல்லி கேள்விக்குறியாக ஆழ்வான் காட்டுகின்றார் இப்படி ஒருவர் அருளி செய்தார எம்பெருமானார் இனம் கேட்டால் இதுக்கு மாறாக சொல்லுகிறார் கருமவன் பாசம் கழிகைக்காகவும் உடன் எம்பெருமானார் நிர்வாகம் இருக்கின்றது ஆனால் ிருக்கிற காரணத்தினாலே இலக்கண அடிப்படையில இங்கே ஏகாரத்துக்கு இரண்டு விவாகம் பார்க்கிறோம் குரத்தாழ்வான் ஒரு சமயம் வியாக்கியானம் சொல்லுகிற பொழுது அழகாக காட்டுகிறார் இக்கரும வன் பாசங்களை கழித்து உடன் உய்யவும் முடியுமா முடியாது ஆகையினாலே திருவாரூரன் ஜோளமலை அடைவதே நம்மால் செய்யக்கூடும் என்பதாக சொல்லி ஆழ்வான் இலக்கண அடிப்படையில அழகாக விளக்கம் செய்கிறார் பார்க்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக நாலாவதாக நன்னாதார் முருவலிப்ப இங்கு இதுக்கு முன் திருவாய் மொழியில ஏராளம் இறையோரும் திருவாய் மொழி அங்கே எம்பெருவானுக்கு உபயோகப்படாத உடம்பு வேண்டாம் உயிர் வேண்டாம் என்று உதறிச்சள்ள பார்த்தார் ஆழ்வார் அதனால் தான் முடிவதற்கும் உபயோகம் இல்லை நான் முடிகிறேன் சொன்னாலும் அதுக்கு யார் வேண்டும் எம்பெருவான் கருணை வேண்டும் அதனால எம்பெருமானே நீயே என்னை முடிக்கிற என்று ஆழ்வார் பெருமாள் பிரார்த்திச்சாரா இந்த இடத்திலே எம்பார் நிர்வாகம் துன்பத்தை காட்டிலும் உன்னை ஒருபோதும் எண்ணாத மகா பாவே அவா நடுவில் இருப்பது மிகவும் துன்பமாக உள்ளது ரெண்டு துன்பம் எம்பெருமானை அனுபவிக்க முடியாது பக்கம் எங்க இருக்கிறோம் இந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருவான இருக்கிறது உன் பிரிவையாவது தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் உன்னை தவிர மற்றவற்றையே விரும்புகின்ற லோகத்தா இருக்கிறார்களே அந்த இருப்பு இருக்கின்றது முடிவில்லை எனக்கு இவ்வுலகில் இருப்பை என்ன பண்ண வேண்டும் நீ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாரா ார் வேறு வகையாக பழக்கம் இருக்கின்றெருமான கண்டுபிடிச்சவருக்கு எந்த ஈர்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன என்று கேட்டால் இந்த பிராட்டி விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும் ஆச்சரிய இருக்கு அத போல இவருக்கு பெருமாள் உள்ள ஈடுபாட காட்டிலும் போலே என்ன பண்ணு துடிக்கிறான் அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணுறா கைய விட்டா சுவாமி ஓடி வருகிறார் இந்த கைவிட்டு ரத்தம் பார்த்த பிற்பாடு போயிருத்தான் அத போலாரோ இல்லையோட்டி வழியிலே ஒருவன் துடித்து வந்தால் ஒரு வாழால் கைவிட்டு பட்டு துடித்து வருவான் பார்த்தவுடன் தேழ்கொட்டியவன் தன் துக்கத்தை மறைப்பது போல ஆழ்வார் என்ன பண்ணார் தன் நிலையை அறிந்து எம்பெருமானை பார்த்தார் எம்பெருமான் சர்வஜன் சர்வ சக்தன் கருணா மூர்த்தி லோக ரட்சணத்திலே உறுதியாக உள்ளவன் தோஷங்களை எல்லாம் கேட்டால் என்பதுமானே நீ எல்லாருக்கும் தலைவனாய் கருணை உள்ளவனாக உற்ற உரைகராய் இருக்கிறாயே உலகோர கட்டப்படலாமா அவளை கண்டு விறுத்தோ அவன் மேலே கருணம் உண்டாகி அவர் உலகோரை கட்டப்படலாமா நீயே கரை சேர்க்க வேண்டும் என்று பெருமாள் திருவடையை பற்றி வேண்டுகிறார் என்று ஆழ்வானுடைய கருணுள்ளம் பண்ணுகிறது பார்க்க வேண்டும் உடையவர் குரத்தாழ்வார் என்று பார்க்கிறோம் எம்பெருமான காண்ட விஞ்ஞிய காரணத்தினாலதான் பெயர் பார்க்கிறோம் இந்த இடத்துல அது வந்து சம்பாதமாக வியாக்கியானம் காட்டுகிறார்கள் பெருமாள் கேட்கிறார் என்ன சொல்லுகிறார் நீதான் சொன்னார் அவர்களுக்கு பெருமாள் கேட்டார் நீ தானே உலகத்தை படைக்கிறாய் நீ தானே நடத்துகிறாய் அவர்களுடைய அந்த நடத்தவர் யார் நீ தானே ஆகியனாலே உத தவிர அவ இதுக்காக பெருமாள் சொல்லுகிறார் இவர்களை படைத்து அறிவையும் கொடுத்து விட்டது நல்லது கிட்ட செயல்பட வேண்டிய பொறுப்பு சொன்னாராம் தன்னுடைய இருப்பை காட்டினாடு உண்டடியால் நீயமே நிலார மேல வருவதாக ஆழ்வான் அழகான விளக்கத்தை கொடுக்கிறார் பார்க்கிறோம் அதுக்கு அப்புறமாக தலையில் வணங்கு வாங்கலோ கையாளார் முன்பு என்பதாக திருவாய்மொழி என்ன பண்ணுகிறார் இந்த பாசுரத்துக்கு பராங்குஷன் பெருமானை கண்ணாலே கண்டுமென்று விருப்பத்தை தெரிவிக்கிறதாக அந்த விஷயம் வருகிறது ஆழ்வார் என்ன ராஜேந்திர சோழனிலே சந்தியாத மாலை நகர சலசில போய் இதை விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ நூறு வயசு தாண்டின ஒரு வித்வான் மகாவித்வான் அவருக்கு என்ன பேரு நிறைமைத்தான் நம்பியார் என்று பெயர் அவர் கேட்டார் நாயகி தன் தலையாலே வணங்க வேண்டும் என்று கூறுகிறாளே தலையால் வணங்கினான்னு சொல்றியே அந்த சந்திரன் பொருத்தம் இல்லாம இருக்கு என்பதாக வணங்குவாள் இப்படி சொன்னவர்கள் பலர் கிறார்கள் என்பதாக தெரிவிக்கிறார் எங்க என்று கேட்டால் வணனாலே பிரிக்கப்பட்ட சீதா பிராட்டி அசோகனத்தில் இருக்கிறாள் ஹருமார் போய் பார்த்து பேசுகிறார் அங்கே ஹனுமார் பார்த்து பேசி முடிச்ச பேர் புறப்பட போகிறார் அப்ப பிராட்டி சொல்லுகிறார் கௌசல்யா லோக்தாரம் சுசுவேயம் மனஸ்வினி தம்மார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச அபிவாத என்று சொல்லுகிறார் இருக்கின்றது ஆகினால் என்று கேட்டால் தலையாலே வணங்கியதாக சொல்லி என்பதாக பிராட்டி வியாக்கியானம் இங்க அந்த வணங்கினேன் சொல்லலான்னு கேட்டார் உடனே சொல்லுகிறார் திருவடி இங்க போன உடனேயே கோவாத்தாலும் பேசிய கொட்டி ஆயிடுத்து அப்புறம் திருவடி பேசின பேச்சிலே குடிந்த பேச்சிலே அவர் ஈடுபட்ட விற்பாடு அதுக்கப்புறம் மனசாத காரணத்தினாலே புறப்படும் பொழுது ஆற்றாமை ஒருவரவை இருந்தாலும் இப்படி சொன்னால் என்பதாக சொல்லி விளக்கம் அளித்தார்கள் வளர்ந்தவாறு நின்று நின்று வைகின்றேன் உன்னை இனம் நினைக்கிறேன் திருவாயு பாசுரம் இந்த இடத்திலே பார்த்தால் எம்பாருடைய நிர்வாகம் வருகின்றது எம்பெருவானை பிரிந்த வருத்தத்தில் இருக்கும் அவருடைய கல்யாண குணங்கள் நெஞ்சிலே நின்று வருத்தத்தை உண்டாக்கின அந்த வருத்தத்தை விட்டு எம்பெருவான் திருவடியை அடைந்து அவனை அனுபவிக்கோடி பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறாள் என்பதாக எம்பார் நிர்வாகம் சொல்லுகிறார் ஆழ்வார் எம்பெருவானுடைய அவதாரங்களையும் உலகத்தை படைத்தது போலான செயல்களை அடியவர்களை வாழிப்பதற்காகவும் அல்லாத அழிக்கவும் வளர்ந்து ரொம்ப இந்த அவதாரங்களுக்கு இவர்களையெல்லாம் நிறைந்து நிறைந்த ஆழ்வார் உருகிவிட்டார் அதற்கு மேலே தொடர்ந்து முடியாமல் போய்விட்டது என்ன பண்ணுகிறார் அந்த உருகி முறையை போனத்தினாலே இனி அனுபவிக்க முடியாது என்ற காரணத்தினாலே என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் உன் அனுபவிக்கும்படி நீதான் பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்திகர் நிலை இருக்கின்றன அந்த நிலை இருக்கின்ற படம் முடிச்சு காட்டுறோம் கண்கள் சிவந்து பெரியவா இருக்கின்றது ஆத்மா என்பெருமானுக்கு அடிமைப்பட்டது என்று அருளை செய்தார் ஆழ்வார் அதனால மகிழ்ச்சி உண்டாயிடு என்ன வேடிக்கை என்று கேட்டால் இந்த தமிழ்ல அகப்புறை என்று உண்டு நாயகி பாவம் ஆங்கிலத்தில் பிரைடல் என்று சொல்லுவார்கள் அப்போ நாயகி பாவத்தில் எல்லாம் எம்பெருமானுக்கு தூதறுப்படுது அவனை தோடம் சொல்லுவதற்குமே தவிர இன்பமாக இருக்கவே இருக்காதான் ஏதோ ஆழ்வாரணம் என்கிறார் நல்லா ஆய்வு செய்கிறார் சொல்லுகிறார் எெருமான யாருக்கும் என்ன பெயர் என்று கேட்டால் மகிழ்ச்சியால பேசுகிற அதிகம் இது ஒண்ணுதான் திருவாயு மொழி தான் மற்ற எல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் எம்பெருமான் விட்டு போயிட்டான் சேவை சாதிக்கவே இல்லை என்பதாக சொல்லி குறை கூறும்படி இருக்குமே தவிர நிறைவான ஒரு திருவாயுமொழி இதுதான் காட்டுகிறார் எப்படி என்று கேட்டால் நாயக பாவத்தில் பேசும் பதிகங்கள் மொத்தம் இருபத்தேழு திருவாய் மொழி இருக்கின்றது அதுல பதினேழு பதிகங்கள் பிராட்டியே பேசுவதாக இருக்கின்றது ஏழு பதிகங்கள் தாயார் பேச்சு மூணு பதிகங்கள் தோழி பேச்சு தோழி தாய் மகள் என்று பெயர் ஆச்சாரி வருகின்றது அதுல என்ன விஷயம் என்று கேட்டால் இந்த இருபத்தி 26 இருபத்தாறு பதிகங்களும் நாயகி பாவத்தில் எவ்வளவுமான குறை சொல்லுவதாகவோ தூதறுப்புதா இருக்குமே தவிர சந்தோஷமா பேசுகிற கிடையாது கிடையாது இது ஒண்ணுதான் என்பதாக சொல்லி நாயகிவாய் வித்தான் தட்டி பூர்ணமாக ஆய்வு செய்யக்கூட பார்க்கின்றோம் ஆகியனாலே இந்த இடத்திலே ஒரு பதிகம் தான் திருப்தியா பேசுவதும் காட்டி விட்டார் அப்புறம் எட்டாவதாக சயமே அடிமை சலன்தான் என்பது பரதாழ்வான் சொன்னார் விளக்கம் கொடுக்கிறார் சயமே அடிமை என்றால் என்ன ஸ்வயமே அடிமை என்பதாக அர்த்தம் அடிமையில் தலை நின்றவர் அதாவது வேறு பயனை கருதாமல் எம்பெருவானுடைய உகப்பே கருத்தில் கொண்டு தொண்டு செய்தவர் பரதன் என்று காட்டுகிறார் அதனால ராமபிரான் திருவுள்ளத்தின்படி தன் பிரிவை பாராமல் ராஜ்யத்தை நடத்தி அடிமைத்திரை எல்லையிருந்தா இருக்கிறாரே அவர்தான் பரதாடவன் என்று காட்டுகிறார் அடுத்தபடியாக அதாவது என்று கேட்டால் அந்த கைங்கறி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் சேடத்துவம் சொல்லுவார்கள் அப்படி இல்ல பாரதமான சேடத்தம் என்பதாக காட்டுகிறார் நீக்கம் அடியார் எம்பெருமானை ஒருபோதும் அடிமை விட்டு ஒருபோதும் பிரியாது இடைப்பெருமானை போல என்பதாக காட்டுகிறார் அகம் சர்வம் கரிசியாமி அதை காட்டுகிறார் கோதில் அடியார் குற்றம் அடியவர் சொல்லிவிட்டார் ராமவிதானை என்ன குற்றம் என்று கேட்டால் தான் அவருடைய அடிவரான பரதாழ்வான் இருக்கிறாரே அவரை பற்றி சத்ர குணம் போன்றவர்கள் தான் கோயிலடியாறு காட்டுகிறார் நிறைவாக முனியே நான் முகனே இந்த பாட்டிலே பதயோஜனை ஆழ்வான் நிர்வாகம் என்று நஞ்சியருடைய பார்க்கின்றோம் எப்படி என்று கேட்டால் ஆழ்வார் நிர்வாகத்தை காட்டுகிறார் இதே வியாக்கியான அஞ்சு வியாக்கியான வருகிற காரணத்தினாலே ஆழ்வான் நிர்வாகம் தான் தலையாக பார்க்கின்றோம் அதுக்கப்புறம் தாமரைக்கண் கருமாணிக்கவே என் கல்வா இங்கே இருபத்தி நாலரை பண்ணி பார்க்கிறோம் நிர்கேச்சுக்கமாக உன் வடிவை வடிவழகை காட்டி என்னை விஷயத்தவன என்பதாக ஆழ்வான் காட்டினாராம் என்ன காரணம் என்று கேட்டால் எந்த காரணமும் இல்லாமல் நீயே வந்து உன் வடிவழகை காட்டி என்னை ஆட்கொண்டவனே அதாவது தாமரை கருமாணிக்கமே என் கல்வா என்ற இடத்துக்கு எம்பருவான் நிருகேச்சுகமாக கட்டாட்சி சார்ந்த விஷயம் இருக்கின்றதே அதை ஆழ்வான் அழகா சொன்னதாக நிர்வாகத்தை பார்க்கிறோம் நிர்வாகங்கள் அபாரமாக திருவாய் எடுத்துக்கொண்டு நிறைவு செய்வேன் கேட்டால் கண்ணின் கண்ணீருமாக அப்படியே சித்திரமாக இருப்பாரா அதை குரத்தாழ்வான் கண்டு சொல்வாராம் அடியேன் மகாபாஷ்யன் கற்று சதர்ஷ்டமாக ஒன்றை நிர்வகிக்கிற எங்களை போலந்தே பகவத்குண பிரசங்கத்திலே சிதிலாம் படி பிறந்த உம்முடைய ஜென்ம இருக்கின்றது அதுதான் ஜென்மம் என்று சொன்னாரா இப்படியாக உட்காந்து வச்சுக்கொண்டு சந்தை சொல்லின்றால் கல்வங்கள் யாரே கரியல் நடக்கின்றதா அந்த சந்தை மேலே போக முடியாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாரா அந்த சமயத்தில் என்ன பண்ணானா அவர் வந்து பொண்ணா ஐசிமுகம் வந்தானா பொண்ணாம் சொன்ன நினைச்சாராம் பெருமாள் அதாவது குரச்சாழ்வார் பிரகால நாயகியும் மயிலாடுது மனவாளர் தான் வந்தான் நினைச்சார் அப்படி ஆழ்ந்தார் என்பதாக குறிப்பிடுகின்றது திருவிழ வியாக்காரத்தை பார்க்கின்றோம்